சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கும் யுகல கீதம் அதை பார்க்குறோம் பத்துல இருந்து பதிமூணு ரெண்டு செட்டான அந்த ரெண்டு செட்டு யுகலமாக இருக்கக்கூடிய அந்த கீதத்தை இப்போது அர்த்தம் பார்ப்போம் மூலத்தை செவிச்சாச்சு பார்ப்போம் தரிசனீய திலகம் அழகான திலகம் தரித்து கொண்டிருக்கிறான் ஆமாம் ஊர்த்துவன்றமான திலகம் கோபி சந்தனத்தை வச்சுருக்கான்னு வச்சுப்போம் அவனும் பார்ப்பதற்கு அழகானவன் அதிலும் ஒன்று பார்ப்ப பார்ப்பதற்கு மிகவும் அழகாக ஏற்பக்கூடியவர்களில் இவன் திறந்தவன் திலகமாக இருக்கக்கூடியவன் உயர்ந்தவன் அப்படி இருக்கான் அழகிய திலகமும் தரித்திருக்கிறன் அப்படிப்பட்ட கண்ணன் வனமாலா திவ்யக் இந்த வனமாலையிலிருந்து அழகான பரி அந்த வனமாலை ஏற்கனவே சொன்னோம் அஞ்சு விதமான புஷ்பங்கள் தொடுக்கப்பட்டது என்ன துளசி பாரிஜாத்தம் மல்லிகை தாமரை மந்தாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அஞ்சு விதமான கலர் வண்ணங்கள் கொண்ட மா புஷ்பங்களால் துடுக்கப்பட்டது அழகான வாசனை வருது அந்த பரிமள சுகந்த வருது பரிமள ரங்கன்னு சொல்லுவோம் பேர உண்டு ரங்கன்னு அதனுக்கு வருவோம் அப்படிப்பட்ட கந்தம் வருது அந்த அதில் இருக்கக்கூடிய துளசி நல்ல வாசனை வருது அந்த துளசியில் இருக்கக்கூடிய தேனை குடிச்சுட்டு அதனால் அந்த வண்டு கூட்டங்களுக்கு அப்படியே ஒரு மயக்கம் மதம் பிடிச்சாப்பிறகு மதம் பிடிச்சா பிறகு டாஸ்மாக கேஸ் மாதிரி ஆயிட்டு வச்சுக்கணும் அப்போது அலிக்குலகி வண்டு கூட்டங்கள் அது அப்படியே ரீங்காரம் பண்ணுது உச்சத்தில் கானம் பண்ணதை பார்த்து தனக்கு தான் பாட்டுக்கு ஒத்ததாக பிடித்ததாக அதாவது ஆத்ரியன் மெச்செண்டு வேணு கானம் செய்கிறான் அப்படின்னா என்ன பகவான் வந்து வேணுகானம் பண்ணுறான் அதுக்கு தகுந்த மாதிரி பக்கம் இந்த இதெல்லாம் வண்டு கூட்டங்கள் ரீங்காரம் முடியுது ரீங்காரம் முடியுது அந்த பண்டு கூட்டங்களுடைய ரீங்காரமான ரிங்காரத்துக்கு தகுந்த மாதிரி உச்சத்தில் கானம் பண்ணதான் பார்த்து தன்னுடைய பாட்டுக்கு அப்படியே பக்கபலமாகவோ இதாகவோ சரியாக இருக்கிற மாதிரி அது மேய்ச்சிண்டு வேணுகானம் செய்கிறான் சரிகி சந்தித வேணும் அப்படி வேணுகானம் அதை வந்து ஆத்திரிகன் அதை ஆதரித்து அதை கொண்டாடி இவன் வேணுகானம் பண்ணுறான் அப்போது என்னாகுது மற்ற இதில் சரசி குளத்தில் இருக்கக்கூடிய சாரச அம்சம் பலவிதமான அம்ச பலவிதமான பட்சிகள் வந்து உண்டு குளக்கோழின்னு சொல்லுவான் அம்சங்கள் மற்ற பறவைகங்கள்லாம் அந்த சாருகீதகத்தை சேரசாம் அப்படி மதுரமான இனிமையான பாட்டால் மனசு கவரப்பட்டு அவருடைய கிருதயம் எல்லாமே கவரப்பட்டு வந்தவைகள்லாம் மனசை அடக்கிண்டு எத சித்தாக மனசை அடக்கி நம்ம தான் முடியல மனசை அடங்கவே இல்லையே ரொம்ப ஏடாகவிடும் பகவானை பற்றி பாடி பேசி அடங்கவே இல்லையேன் தரி அப்படி ஆயிட்டேன் மனசை அந்த பறவைகள் அடக்கிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு மீளித்த திருச்சாக கண்களை மூடிக்கொண்டு ம மனசை அடக்கிக்கொண்டு மௌனம் பூண்டு திருத மௌன மௌனத்தோட அது வந்து பொதுவாக அம்சங்கள் பறவைகள்லாம் என்ன பண்ணும் ஒரே கச்சமச்ச கச்சமச்ச கலகல கலக்கிறாங்க ராம் சந்தர் அப்படிதான் தட்டம் போட்டுருக்கும் ஆனால் மௌனமாக பூண்டு கிருஷ்ணனை அவர்கள் சேவித்தன ஹரி உப்பாசிட்டேன் அப்போ அவர்கள் வந்து இயற்கையான அவர்களுடைய குணமான சத்தம் போடுது சப்திக்கிறது அதத்தை விட்டுட்டும் மௌனத்தை பூண்டு கிருஷ்ணனை சேவித்தன என்னோட ஆச்சரியம் அந்த ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த பறவைகளும் பிராணிகளும் கூட அவ்வளோ தூரம் மனசை கட்டுப்படுத்தி பகவான் உபாசனை பண்ணுறதே மௌனத்தாரே நமக்கு முடியலையே பண்ணலையே நாதான் விஷயம் பண்ணுறது அப்போது ஏ கோபிகளை இங்கே பாருங்க மாலைகளால் குண்டலங்களாலும் அப்படி சோபிக்கிறான் கண்ணன் சிரகவதம்ச விலாசம் விலாசகம் ரொம்ப விலாசம் அதாவது அதிகமான சோபையோடு இருக்கான் சிரகவதம்ச மாலைகளாலையும் குண்டங்களாலையும் சோபிக்கிறான் காதுகளில் மகர குண்டலம் அது பொதுவாக சொல்கிறது மகர குண்டலம்னு பாண்டவங்களை பத்தாம் மகர குண்டலம் தெரியும் உங்களுக்கு கண்ண கண்டனுக்கு அந்த குண்டலங்கள் அழகாக காதலை இருக்கேன் மாலைகள் சொன்ன மாதிரி மானமாலை இருக்குது காட்டில் பூத்த மா மாலைகளை கொண்டு கொண்டு அணிந்திருக்கிறான் துளசி மாலை அணிந்திருக்கிறான் அதனால் சோபிக்கிறான் சகபலக பாலராமனோட அப்படி கூடி சரிக்கிறான் இல்லைன்னா கோபர்களோடு கூடி சரிக்கிறான் அவன் சந்தோஷத்தோடு கண்ணன் வந்து சத்த வருத்தப்பட்டதுன்னே கிடையாது கண்ணன் ஆமாம் ஒரு முக்கியமான விஷயம் கண்ணன் வந்து வருத்தப்பட்டதுன்னு இதில் கிடையாது சந்தோஷம் அடைந்திருக்கிறான் மலையின் உச்சியிலிருந்து கொண்டு லோகத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறான் வேணுகானத்தால் உருகும்படி செய்கிறான் அப்போது அங்கே அதையெல்லாம் சொன்னோம் இதே வேணுகானம் செய்கிறபோது அஸ்பந்தனம் கதிப்பனாக கரு கதை தருணாம் அப்படின்னு அப்போது அந்த இயற்கையை புரட்டி போட்டான் நம்ம சரம் ஜங்கமம் அது அப்படியே நிலச்சிருக்கிறது அசையக்கூடிய அசையாமல் நின்றுது அசையாத ஜ இது ஸ்தாவரம் அச்சரம் அது அசையாடிமிச்சது அதுகளுக்கெல்லாம் ரோமாஞ்சனம் ஏற்பட்டது அப்படி லோகத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டு வேணுகானத்தால் உருகிற மாதிரி செய்கிறான் ஒன்றும் நம்முடையதே பார்த்தே தெரியும் கண்ணன் சமந்தமான வீடியோக்கள் ஏதாவது பார்த்து வீடியோ வந்து கானம் பண்ணுறாப்பில் வேணுகானம் பண்ணுறாப்புல வந்து நமக்கே அதாவது எந்த சொன்ன மனசை அடக்க முடியலன்னு அப்படிப்பட்ட கேஸுக்களுக்கு கூட அப்படி உருகும்படி செய்யும் அப்போது இந்த மேகங்கள்லாம் இருக்கேன் அது தா மேகங்கள்லாம் அந்த காற்றால் அதில் கைப்படும் கண்ணன் இருக்கான் கண்ணனை தாண்டி போகிறதுக்கு ஒரு புரோட்டோக்கால் மரியாதை அவை தான் மரியாதை காமினு தெரியல அவளுக்கு மரியாதை அதை தாண்டி போகிறதுக்கு பயந்து மரியாத தாண்டி போகாம மெல்லா அது மாட்டுக்கும் நிழல் கொடுக்குறாப்பல மேலே குடல் பிடிக்கிறது குடல் பிடி குட பிடிக்கிறோம் இல்லையா குடல் பிடிக்கிற மாதிரி நிழலால மேகங்களுடைய நிழலால் சூரியனுடைய அந்த கிரணங்களால வெப்பம் படாம காப்பாத்துறது அதுக்கப்புறம் தாண்டி போறது பயந்துன்னு மெல்லா மெல்ல சத்தத்தை போடுது அதாவது ரொம்ப மேக கம்பீரியாவாச்சான்னு சொல்ல மாதிரி அடிக்கடி சொல்லுவார் அந்த கம்பீரமான சத்தமெல்லாம் மெல்லாக சொல்லுது கொடை பிடிக்கிறது அப்படி தன்னுடைய தோழனான் கிருஷ்ணனை புஷ்பங்களால் வருஷிக்கவும் அந்த ஒரு காத்து வீசினா மரங்களில் செடிகள் கொடிகள் இருக்கக்கூடிய புஷ்பங்களெல்லாம் அசைச்சு விடுறது அந்த புஷ்பங்கள்லாம் புஷ்பம் மாறி போயிடிறாப்பில் கண்ணன் மேலே விளருது அப்படி செய்கிறது இது எப்படி கண்ணன் வேணுகானம் பண்ணுறபோது அப்படி இந்த மேகங்களும் அப்படி ரசிக்கின்றன அப்படி சொல்கிறார் சுகபெருமன் விவரமாக பார்ப்போம் கண்ணன் அழகான திலகம் தரித்திருக்கிறான் ஊர்தோ புன்றம் கஸ்தூரி திலக்க இல்லாட்டப்படலே வட்ச திலே ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும் அப்படி கஸ்தூரி திலகமாக இருக்கணும் நம்ம ரங்கநாதன் ரங்கராஜன் தான் அந்த ரங்கராஜனும் அதே மாதிரி கஸ்தூரி திலகம் அழகாக இருக்கும் இல்லை ஊர்துவன்றம் கோபிஜன் ஒட்டிருந்துக்கான் அதாவது அழகியவர்களுக்கு திலகம் மாதிரி இருக்கக்கூடியவன் ஹெட்டாக இருக்கான் அவன் தான் கிருஷ்ணன் அழக அழகே ரூபமானவன் சாக்ஷாத் மன்மத வன்மத வன்மதான் இப்போதானே பார்த்தோம் அவதாசாம் அவிரபூத் அப்படி அழ அழகானவர்களுக்கு திலகம் இருக்கான் ஐயோ அழகான திலகத்தை தரித்திருக்கிறான் கண்ணன் வனமாலையில் இருக்கக்கூடிய அந்த சொன்ன மாதிரி துளசி தாமரை மல்லிகை மந்தாரம் பாரிஜாத்த இப்படி புஷ்பங்களுடைய அல்லது பலவிதமான வண்ணங்கள் சேர்ந்த அந்த புஷ்பங்கள் துடுக்கப்பட்ட முழங்காலு கீழே தொங்கக்கூடிய வனமாலையில் இருக்கக்கூடிய அந்த அழகான மிகவும் ரம்யமான சுகந்தமான தெய்வ மனம் வீசுது அதில் துளசியினுடைய விசேஷமாக துளசிக்கு வந்து சின்ன பூவாக இருக்கும் ரொம்ப சின்ன பூ இருக்கும் அதில் என்ன வரப்போகிறது அந்த அதில் இருக்கக்கூடிய தேனை மகர் அந்த வண்டுகள் முய்க்கின்றன அது ரீங்கார கஷ்டமா இருக்கும் அதாவது இடைஞ்சலா இருக்கும் ஆனால் இடைஞ்சலா நினைக்கவே இல்லை அப்போ அதை கருத்து கருதவே அதனால அதுல இருக்கக்கூடிய தேனை குடிச்சு இதுகளுக்கெல்லாம் நம்ம டாஸ்மாக சாப்பிட்ட மாதிரி மதிராமத்தாக இருந்தார்கள் அப்படி ஒரே மத மதத்தின் மயக்கம் போல இருக்கக்கூடிய வண்டு கூட்டங்கள் அது உயர்ந்த குரல் ரொம்ப அந்த கானம் தன்னுடைய விரல் பரிமாறி பல ரந்திர அந்த இத சரியா போ ஒத்து போறது அப்படின்னு அதை கொண்டாடி பொழுகிறான் கண்ணன் அப்படி புகழ்ந்துட்டே வேணு கானம் பண்றான் அப்படின்னா வந்து சக்கல லோக் பிரபஞ்சத்தையும் கொண்டாடுகிறான் எல்லாம் அவனுடைய விபூதி தானே அவனுடைய சொத்துப்பட்டியல் தானே அப்போ இது பார்த்தேன்னா எஜ்ஜெட் விபூதிம சத்தியம் அவர் சொல்கிறா இல்லையா கண்ணது கீதையில் அதே மாதிரி இந்த ஒரு லிங்காரம் பண்ணக்கூடிய அந்த கீதமான கானமாக இருந்ததுன்னா தன்னுடைய கானத்துக்கு ஒத்து பொருன்னு சொன்னால் அதுவும் அவனுடைய புழைதான் அப்போ வேணும் கானம் பண்ணுறபோது அந்த மதுரமான கானத்தால் அட்ராக்ட் பண்ணப்பட்ட அந்த ஓடைகள் நதிகள் சரசுகள் அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பறவைகள் அம்சபக்ஷிகள் பலவித பறவைகள் குலக்கோழின்னு சொல்வார்கள் பலவிதமான பறவைகள் ரீங்காரம் பண்ணும் ஒரே சப்தமாக இருக்கும் அந்த பறவைகளுக்கு இருக்கக்கூடத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சப்தமாக இருக்கும் வேடந்தாங்க போய் பாருங்கள் ஒரே பய சப்த சப்தமயமாக இருக்கும் ஆனால் கண்ணன் பக்கத்தில் வந்து கிருஷ்ணன் பக்கத்தில் வந்து மனசை அடக்கி கண்ணை மூடிண்டு மௌனமாக உட்காந்துருக்கு மௌனமாக கேட்டுருக்கு அப்போ எப்படி சிரிமா இருக்கு அதுதான் அஸ்பந்தனம் கிமா அப்படி கேட்டது எல்லா அவருடைய இயற்கையை விட்டுட்டு கண்ணன்ட்டு அப்படி ஒரு அந்த வேணுகானத்தில் மயங்கி பார்த்து கொண்டே இருக்கின்றன அப்படி அஸ்பந்தனம் ஆஸ்திரியமாகல அப்படின்னு சொல்லிட்டு கோபிகரலே மறுபடியும் கூட்டு சொல்கிறார்கள் மாலைகள் அணிந்திருக்கிறான் கண்ணன் குண்டலம் மக்கர குண்டலம் மாதிரி இருக்கும் பலவிதமான குண்டலங்கள் அது வந்து காதில் அழகாக இரு பிரகாசிக்கிறது மாலையும் சொல்ல வேணா வனமாலி புறம் பார்த்தோம் துளசி மாலை இதை தர பலவிதமான காட்டுப்பூக்களால் செய்யப்பட்ட மாலை அணிந்துண்டு பலராமனோட அல்லது தன்னுடைய சக கோபாலர்களோட கண்ணன் வந்து சந்தோஷத்தோட அப்படியே மலையின் உச்சியிலேருந்து வேணுகானத்தை வாசித்து லோகத்தையே சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் ஆழ்த்தி அப்படியே உருகராப்பிர செய்கிறான் உருகி போகிறாப்புற செய்கிறான் அதாவது அவருடைய இயல்பான ஒரு இது இருக்கு இல்லையா தன்மை அது அப்படியே தடைபட்டு அப்படியே ஹயம் உருகி போய் திரவித்து போய் மனசு ஸ்தம்பனமாகிடுது அதுதான் மனசு ஸ்தம்பனம் ஆகிறதுக்காக பாடுபடணும் மனது ஸ்தம்பனமாகி புத்தி வேண சித்தம் வேண்டவே வேணாம் என்ன சித்த சுத்தியே வேணாம் சித்தம் சுத்தமாக இல்லாத இதே போகிறோம் அபிமானி இல்லாமல் போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய இடையில் அப்படி அந்த கானத்தை கேட்டுட்டேன் முதுரமாக அப்படி கேட்டுக்கணும் அப்படி அப்போது அவ என்ன பண்ணுறது வெளி மேகங்கள் கூட்டங்கள் மேலே இருக்கு அப்போ வந்து மேகங்கள் கூட்டங்கள்லாம் பொதுவாக பெரியவர்கள் இருக்காருனா சாதாரண ஜனங்கள் இந்த நம்ம நம்ம அடி போன நம்ம குரு இருக்கார் இருக்கன்னா அவர்கிட்ட பக்கத்தில் போகிறதோ தாண்டி போகிறதுக்கோ போகணுன்னா கொஞ்சம் பயந்துண்டு மெல்ல மரியாதையோட அப்படி பா தாண்டி போகிறது பார்த்து பார்த்து மெல்லா பயமாக போவாது அப்படி போகிற மாதிரி அந்த மேகங்கள்லாம் தாண்டி போட்டு பார்த்து மெல்ல மெல்ல போட்டுட்டு அந் அவன் என்ன பாடுகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி சத்தம் போட்டு மெல்ல சத்தம் போடுது மேக கம்பீரியாவாச்சான்னு முன்னாள் பல இடத்துலலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படியே ஒரு கம்பீரமான இடி விடிப்பதை சொல்கிறதுலாம் இல்லை அதெல்லாம் இல்லாமல் அப்படி பாடுறது ஸோ இறைக்கிறது சத்தம் போடு சின்ன சத்தம் போடுறது நிழல் மகங்கள் மேலே போகிறதுனால அந்த சுடம் அதுவும் நார்த் இந்தியாவில் பிருந்தாவனால் அப்படிலாம் இருந்தோன்னா அந்த சூரியன் பகல் வேலையில் தகிக்கவும் தெஹிக்கும் குளிரும் குளிரும் அப்போ தகிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூரிய கிரணங்கள்லேருந்து கொடை பிடிக்கிறாப்பு கொடை தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னுடைய மிகவும் பிரியமான சகம் அவன் மேலே புஷ்பங்களை அப்படியே போடுற மாதிரி சின்ன சின்ன மந்தம் மந்தம் ஜலதராக ஜகர்ஜனுசாகரன் இதில் பார்த்தோம் கிருஷ்ணனுடைய அவதாரத்தில் அப்படி மந்தம் மந்தமாக அப்படி வெள்ளம் மெல்ல ஜலத்துளிகளை போடுறது காற்றால் அசத்தி புஷ்பங்கள் அதாவது செடி கொடிகளில் மரங்கள் இருக்கக்கூடிய அப்படியே புஷ்ப மாதிரி போயிராப்பிள் போடுறது இப்படி வேணுகா கிருஷ்ணனுடைய வேணுநாதத்தினுடைய வினிமையை தன்னுடைய இடிகளால் இது அபஸ்வரமாகிடுவான் படபடிய சொன்னு அபஸ்வரமாயிடும் பயந்து மெல்ல இடிக்கிறது மெல்ல சத்தம் போடுறதான் அப்புறம் காற்றை வீசி புஷ்பங்களை செடி கொடிகள்லேருந்து மரங்கள்லேருந்து கண்ணனுடைய சிரசு மேலே வந்து புஷ்ப மாதிரி பெயிறாப்பில் போய் மந்தம் மந்தம் ஜலதராகுன்னு சின்ன சின்ன நீர்த்துளிகள் அப்படி போடுறாப்புல போடுறது அப்படி ஒத்தருக்கு ஒத்தர் கோபிகைகள் பேசிக் கொள்ளியிருக்கிறார்கள் அடுத்தது பதினாலாவது ஸ்லோகத்திலிருந்து மேலே தொடர்வோம் விவித उरुधा வித விே உருதாசிகா தவ சு அம்பே தேணுணையா விவித வேணுச்சரே விதோ வேணு வாருஜிஷா தவ சும்பணு அனையஸ்வர விதோபரே விதோ வேணு வாஜியருஜசிஷா தவ சும்பேணு அனையஸ்வரேசிரிபுரோக ஆனதந்தரச்சி கப்பலம்யு அனித்தவனூ आनत कंदर சவனசா துப்பிய சுரேஷ சேட்டிஃபுரம் கவய ஆன்கர கமலம்யூ அனித்தளே வம் நிரஜாங்குஷ நீரஜாங்கச்சிலாம விரபுவமயுரோம் வர்ஷமரியு பழைவ் நீரஜாங்கச்சிலாமீட வேணு விரதி விரதி வயசீர்மனோவா குஜக கஸ்பலே கவரம் வசனஸ்ம குஜ விராச வீஷா மனோபவேக குஜகதி நம கலே நபரம் வசனம் பதினேழு பதினஞ்சு மருணிய உராவர்த்தி பார்ப்போம் பதினாலிருந்து பார்ப்போம் பதினாலிருந்தி உராவர்த்தி பார்ப்போம் மூலத்தை விவிதோரே விதோ வேணு வாருஷா தவ சுபிம்பே தேணு அனையஸ்வரோச்சரே விதோ வேணு வாருஷா தவ சுத்த வேணு அனையஸ்வரூபாரிய சுரே சக்கிரமேட்சிபுரோக கவய ஆனந்தர கப்பலம் ஜீரன कवयानत தவனத்தருபாரி சுரே சக்கிரமேஷ்டிபுரோகவயான கப்பலம் எயு அனித்தழைஜ்னீரங்குஷவிச்சில ललामिह, சமயுரோம் வர்ஷமர்ணுஜைர்ஜவ் நீரஜாங்கச்சித்ல வஜபுவ சமயுரோம் வர்ஷமர்ீடத்தேணு விரதி தின வய சவிலாசீக்மனோவா குஜகதி நம கஸேனம் வசனம் விரதிஜதின வய சவிலாச வீட்சார்னோவா குஜக நஸ்பலேனம் வசனம் வதினேழு பதினாலெண்டு பதினேழு அர்த்தம் பாப்பம் கண்ணனுடைய ூப லாவண்யம் செய்கைகள் லீலைகள் அவனுடைய அழகு அவனுடைய பேச்சு இதை வந்து விவரமாக கோபிகைகள் அப்படி ரசிக்கிறார்கள் அப்படி இயற்கையும் சரம் அச்சரமும் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி அனுபவிக்கிறது பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறது அதுதான் சொல்லணும் விவித கோப சரணிகள் சத் சதி சத்தியை யசோதையை கூப்பிட்டு சொல்கிறாங்க யசோதையை கூப்பிட்டு விவித கோப சரணேடும் இப்படி பல வகையான கோபர்கள் கோ பசங்களோட பலவிதமான விளையாட்டுகளில் விதக் தாத்தவன் ஓம் பிள்ளை ரொம்ப கில்லாடி அவன் தமர்த்தன பிள்ளை வேணுகானத்தில் பலவிதமான தானாகவே கற்றுக்கொண்டான் சொல்ல ஜாத்தன் சொர பலவிதம் சொல்லுவார் இல்லையா சுர ஆலாப்பனம் நிஷாதம் ரிஷபம் அப்படிப்பட்ட சுர ஆலாபனைகளை அப்படி அவனுடைய அதர பிம்பே அவனுடைய உதரை வந்து எப்படி இருக்குது அப்படி செவந்துருக்கு எப்படி கோவைப்பழம் போல் அப்படின்னு அதில் உதாரணம் சொல்லுவார் அப்படி கோவைப்பழம் போல் அப்படி செவந்து இருக்கக்கூடிய உதட்டில் அதாவது லிப்டிக் தடவாத அப்படி இதில் அந்த வேணுவை அதரத்தில் வைத்து கொண்டு கானம் பண்ணிக்கிறான் அப்போ கானம் பண்ணுற போதும் வாசிக்கிற போதும் இது ஒன்று அடுத்த அடுத்த இதில் சொல்கிறது என்னென்னா ஸ்வர ஜாதி எல்லா விதமான ஸ்வர தாளங்கள் ஆலாபனைகளை வாசிக்கிறான் அதெல்லாம் சொன்னேன் இந்த ஒரு முஸ்லீம் சீதாரா வாசிக்கிறவருக்கு புல்லாங்குழை வாசிக்கிறார் உங்களுக்கு அவருக்கு தெரியாத ஒரு ராகத்தை வாசித்து காண்பித்தான் ஒரு இடையன் ரூபத்தில் அவர் வந்து அந்த வெங்கடேஸ்வர பாலாஜி மந்திரில் விடாமல் அவர் வந்து ஒரு கைங்கரியை மாதிரி அவர் கற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்த்தோம் அவருக்கு பண்ணி காமிச்சான் இது ஒரு பெரிய இதுவே வந்திருக்கு ஒரு லீலையாக பண்ணியிருக்கேன் கண்ணு அவசியம் பண்ணுறானும் அதே மாதிரி அந்த ஸ்ரீநாத் மந்திரிலையும் சில லீலைகள்லாம் பண்ணியிருக்காங்க கண்ணன் இப்போது இப்போது நடக்கிறது அப்படி அப்படி தேவேந்திரன் ஈஸ்வரன் பிரம்மதேவர் போன தேவசிரேஷ்டர்கள்லாம் அந்த சுரஜாதிகளை மந்திரம் மத்தியமம் சவனதா மந்திரம் மத்தியமம் தாரம் இப்படி பேரங்களோடு கேட்டு ஆனத கந்தர பாட்டு கேட்ட இடத்துல அப்படியே சரீரத்தையும் மனசையும் புத்தியும் பார்வையும் அப்படியே செலுத்தியவர்களாக அவர்களுக்கு சமர்த்தராக இருந்தார்களும் கவையாக அவர்கள் சமர்த்தர்கள் தெரிந்தவர்கள் எல்லாம் இருந்தாலும் அதனுடைய உண்மை அதாவது தாத்பரியத்தை பேரங்களை தெரியாமல் அவர்களையும் மோகமடைய செய்தார் கஷ்பலமியூ அவர்களும் மோகமடைய செய்தார் ஆச்சரியமாக இருக்கு அப்படி ஏழு ஏழு எட்டு வயசு குழந்தது யானை போல் நடக்கிறான்னு கரணன் வருஷ்ம துரியகதி வருஷ்ம துரியகதியும் அப்படியே யானை மாதிரி கஜ கஜகியும் அப்படி நடக்கக்கூடிய கண்ணன் கிருஷ்ணன் வேணுங்காலம் சேர்ந்து வரான் அப்போ வதும் அவனுடைய காலில் தான் உண்டு வஜ்ர ஒரு காலில் செங்கு ஒரு காலில் சக்கரம்னு சொல்கிற மாதிரி வஜ்ர ரேகை தாமர புஷ்பம் தாமர புஷ்பரை கமல ரேகை அங்குஷ ரேகை துஜரேகை இப்படியெல்லாம் பலவிதமான விசித்திரமான ரேகைகள் அடையாளங்கள் இருக்குது அந்த அடையாளங்களோட தன்னுடைய பாதார விந்தங்களால் திருமலரடிகளால் கோ இந்த கோகுல பூமியில் இந்த பூமியில் அந்த விர பூமியில் பசுக்களில் அது கால் வச்சு குளம்படி வச்சு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் வந்திருக்குமோ அந்த பூமிக்குன்னு அதை போக்கக்கூடிய அளவில் தன்னுடைய ஒரு பாதார விந்தங்களில் இருக்கக்கூடிய அந்த ரேகைகளை வச்சு பதிச்சு அந்த பூமிக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன் வருத்தத்தை போக்குகிறேன் கஷ்டத்தை போக்குறேன் அதனால் இது ஒரு பாகம் வருஷ்ம துரிய க திரீடுதை வேணும் அப்படி பண்ணுறாங்க இல்லையா பிரஜபுகா சமயன்னு குர தோதம் அந்த மாடுகளால் ஒன்றும் ஒன்றும் ஆகாது இதெல்லாம் இதுதான் உஷ்பிரேட்சை இதெல்லாம் கவிகள் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ மா அந்த பசுமாடுகளால் குளம்படிகளால் கால் வச்சு வச்சு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம் துன்பம் வருத்தத்தை தன்னுடைய அந்த பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த ரேகைகள் மூலமாக கால் பதித்தும் அதனுடைய கஷ்டத்தை போக்குறேன் அதனால அழகான பார்வையால் ஏற்படுத்தப்பட்ட மன்மத விகாரத்தை கொண்ட நாங்கள்லாம் அப்படி மரங்கள் தன்மையும் அதாவது ஜ ஸ்தாவர தன்மையும் அஸ்பந்தனம் சொன்ன மாதிரி அச்சரமாக போட்டோம் மரங்கள் தன்மை குஜகத்தையும் தன்மை அடைவிக்கப்பட்டு மயக்கத்தால் அதாவது உணர்வே இல்லாமல் சரீரத்தில் வந்து வஸ்திரம் நழுவி போகிறது கூட தெரியாமல் அதே மாதிரி கபரம் அந்த கூந்தல் அது அவள் இருக்கும் புரியவே இல்லை தலையில் இருக்க தலை கூந்தல் அவிழ்ந்து போகிறதே சரீரம் அப்படியே அவ்வளோ ராப்பில் இருக்குது ஒன்றுமே தெரியல அப்படி என்னாக இருந்தேன் மரங்களுடைய தன்மையான ஸ்தாவர தன்மை மாதிரி அப்படியே மயங்கி ஆகிட்டோமே அப்படிங்கிற விளக்கமான அர்த்தத்தில் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்புணம்